வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம் கடலில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம் ஆம் கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம் கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம் என்கிறார் ஆஸ்கர் வைல் நன்றி வணக்கம்